ஏறினிபா திசையில் தம் கைகளால் செய்கை செய்தார்கள் நான் உங்களுக்கு தொழுகை நடத்திய போது இந்த சுவற்றில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் உருவகமாக நான் கண்டேன் நன்மை தீமைகளின் இன்று கண்டது போல் இன்றுமே நான் கண்டதில்லை என்று மும்முறை நபி சொல்லமாகும் அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள்